இன்றொருநாள் கழிந்தது என் வாழ்நாளில் இன்றொருநாள் கழிந்தது என் வாழ்நாளில் நன்றொருநாள் சென்றது eslintென்று பார்த்தான் நன்றொருநாள் சென்றது eslintென்று பார்த்தான் भगवान श्री மணரை ஓர்ந்திருந்த அந்நாளே என்றொரு நாள் எனக்கு வரும் அவன் அருள் பெறும் அந்நாளே அந்நாளே எனக்கு அர்த்தமுள்ள நன்னாளாம் பிறந்து வந்ததற்கோர் அர்த்தமுள்ள பொன்னா நாள் இனிய பரம்பொருளை பாடிக்கழித்திருந்தே இது பண்டைய நாள் பாடியாடியார் காலத்திற்கு ஒப்பாமோ மெய்ப்பொருள் அறிவதும் அதன் மேல் உறுதியும் அத்தனை எளிதோ கைப்பொருட்கலைவதும் பொய் பொருளில் புரள்வதும் விடுவது கடிதோ இன்னொரு நாள் கிடைப்பதறிது மனமே இன்னொரு நாள் கிடைத்தாலும் இப்பிறப்பாய்ப் பிறத்தலரிது அறிவாய் இப்பிறப்பாய்ப் பிறந்தாலும் எலகில் பிறப்பாயோ எவ்வுலகில் பிறந்தாலும் இப்படி ஓர் உலகிருக்குமோ உலகில் உண்மை உணரதற்கேற்ற சூழ்நிலை இருக்குமோ ஓவிலும் தெய்வமும் பூஜைக்கோர் மந்திரமும் மந்திரம் கற்றுத்தரும் குருமாரும் இப்படியே கிடைத்திடுமோ நாமரியோ ால் நாளை ரெண்ணாது இன்றே இப்பொழுதே இக்கடவே என் இனிய குரு ரமணனில் தாழ் தஞ்சமன கொள்வாய் என் இனிய குரு ரமணனில் தாழ் தஞ்சமன கொள்வாய் இன்னும் எஞ்சியுள்ள வாணாளை மெய்பொருளில் கழிப்பாய் உன்னையும் மெய்ப்பொருளில் கரைத்து கலந்திருப்பாயோ நமோ பகவதே ஸ்ரீரமணாயம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய் நமோ பகவதே ஸ்ரீரமணா